மா இருக்கவும் தோன்றமாய் பொய்யாய் விளங்குற மாய மண்ணில் கடை சேர்க்க எப்படி விளங்குதா இல்ல ஆனா தோன்றாது இருக்கவும் தோன்றும் செட்டியான முருங்க மண்ண மறந்துறாங்க மண்ணுதான் இருக்கு மறந்துறாங்க பிரமந்தான் இருக்கு புத்தகமும் பிரமந்தான் நாமத்தை புத்தகம் பிரம்தான் இருப்பளக்கம் இருக்குல்ல இரு பிளக்கு இன்பம் இது பிரமந்தான் இருப்பிளக்கு இன்பம் எல்லாரும் பிரமந்தான் நீங்களும் பிரமந்தா நாங்களும் பிரமந்தா உலகனை பார்த்து என குஷனா உரைத்தது உண்மைதான் நன்னாளான திசை நாட்டுகிறது எல்லாமே எனக்கு என் குருநாதர் சுக்கராச்சாரியும் அப்பதான் பொருந்து ஒக்கும் ஒக்கும் பொ அப்படி போல எல்லாம் பிரமசோ வந்த பிரபஞ்சம் தான் இந்த பாட்டுல சொல்லி முடிக்கிற யாதொண் நரம்பு முதல் இந்த உடம்பது அண்ணமயம் பிராணமயனத்துக்குள்ளாய் வேறாயேளிரும் நீதி வெளியாவாய் என்றதற்கு உதாரண பரமகி சொல்ற யாது ஒன்று எலும்பு நரம்பு முதல் இந்த உடம்பு எந்த ஒரு பொருளானது தர்ம உதிரம் அத்திமச்சியன் சொல்லக்கூடிய ஆறு தத்துவங்களோடு கூடி இருக்கிறதோ அதுதான் இந்த உடல் இந்த உடம்பு அது அந்த உடம்பானது அன்னமயம் இவருக்கு அன்னமயம் பெயர் அன்னத்தினாலே உண்டாகி அன்னத்தினாலே விருதி அடைந்து அன்னின்மையாலே கெட்டுப்போனா அன்னமயம் பெயர் காரியம் அன்னத்தின் காரியம்னு பேர் இந்த ஆக ஆறை செய்து பாருங்க நான் போடுறது உணவுன்னா அரிசி அர்த்தம் இல்லை எல்லாம் தான் சாப்பிட உணவு தான் அரிசி பருப்பு நல்லது பீட்மிட் ஆகி கரம் அரிசுவ எல்லாம் உணவு தான் வாயில போட்டு மீன்றதெல்லாம் உணவு தான் அந்த உணவு பாருங்க என்ன வேலை பண்ணுது கையும் காலும் மூக்கு நாக்கு எல்லாம் உருந்து பண்ணி பாருங்க இவ்வளவு இயக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள அடங்கு இருக்கு நாம போட்டுட்டு நம்ம வேலைக்கு போயிடுறோம் அது வேலை யாரும் பார்க்குது நம்ம கவலையா படுறதில்லைதான் இல்லையான்னு வேலை பார்த்துட்டு அடுத்த பசி இருந்துச்சுங்கிறோம் அப்புறம் வேலை பார்க்கலன்னா பசி இல்லையாங்கிறேன் இதாரு தெரியும் நமக்கு பசி உண்டு சொல்ற முடிய அது என்ன பண்ணு யாருக்குறாங்களா விசாரிக்க முடியாது ஜனசக்தி சமான வாயுவை எடுத்துக்கிட்டு போய் அங்கு விநியோகம் பண்ற சக்தி அதுக்கு இருக்கு கடையர் சக்தி புதான வாயுக்கு தாங்க சக்தி யான வாயுக்கு ராணனுக்கு உயிர்ப்பு சக்தி அப்படிப்பட்ட இறைவன் ஒரு காத்துதான் ஒரு காசு அஞ்சு பேர் ரூபா பொறிச்சு அஞ்சு ரூபா பார்க்குறாரு பாருங்க அபாநாயக ஜீரணசக்தி அது அவர் அது மட்டுமா கடிப்பொருள் கழிச்சு போடுறது நல்ல பொருள் ரத்தமாக போய் விநியோகம் பண்ணு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வருஷம் ஆயுள் போறா படிக்கிறான் கண்டுபிடி முடியல மருத்துவர்கள் என்னவோ பட்டம் போட்டுக்கிறாங்க அப்போ முட்டி வரலை டாக்டருங்க வரிசையாக போட்டுக்கிறாங்க இந்த ஈரோவில் இருக்காரு இல்லை ராஜமாணிக்கு பாருங்க ஒரு அம்பது அத்துக்கு உள்ளாய் வேறாயே ஒளிரும் இந்த அண்ணமயத்துக்கு உள்ளாயே பிராணமய கோஷம் இருக்கிறது கோசம் மறைப்பு பிராணமயன் சொல்லணும் கோஷ கலப்படா பிராணம் காரியம் அர்த்தம் அயலாய் உள்ளாய் ஒளிரும் மனோமயன் சொல்ல பிராணமயனுக்கு அந்நியமாய் உள்ளாய் ஒளிரும் மனோமயன் பிரகாசிக்கிறது மனோமயம் அந்நீதியுற அதே பிரகாரம் சொல்லக்கூடிய அந்த கோஷமானது அவனுக்குள்ளாய் நிகழுமாள் அடுத்த பால் தொடர்பு அடிவான் அந்நியமாய் விஞ்ஞானமயனுக்குள்ளாய் உள்ள ஆனந்தமயன் அன்னமயன் தன்னுள்ளாய் மண்ணு யாவனே பூர்ணன் மனோமயனால் பூர்ணன் மனோமயன்றான் பூர்ணன் ஆனந்தாலே அவன் தான் பூர்ணன் தன்னிகரட் அனைத்தினுக்கும் உள்ளாய் வேறாம் தற்பத்தால் போர் அதுதானே பூர்ணம் முன்பா தொடர்பு விஞ்ஞானமயன் அவனுக்குள்ளாய் நிகழும் அந்நியமாய் விஞ்ஞான மயனுக்குள்ளாய் ஆனந்தமயன் அது வரைக்கும் அது முடிவு அதன் பிறகு பூரணம் பூரிதம் சொல்றார் அதாவது போரணம் அப்படின்னு சொன்னா உள்ளும் புறம்பு இருக்கிறது பூர்ணம்னு பேரும் பூரிதமனா நிறைந்திருக்கிறது அல்ல பறந்து இது பூர்ணம்னு பேர் பூரிதமன் பேரும் இது உதாரணம் கடம் கடத்துக்குள்ள தண்ணி இருக்கு தண்ணி ஆனது போலணும் கடம் பூரித்தவனு பேரும் ஏன்னா கடத்துக்குள்ளே தண்ணி இருக்கு அந்த ஓடு இருக்கு அந்த ஓட்டுக்கு வெளியில் கசிவு வரும் தண்ணி வெளியிலேயும் தெரியும் உள்ள வெந்நீர் ஊற்றுங்க வெளியில் வரதுனால தான் சூடு தெரியுது சூடு இருக்குன்னா தண்ணி ஊற்றுங்க வெளியில் சூடாக இருக்குது குளிர்ச்சியாக இருக்கும் அப்போது வெளியில் வருதுன்னு தெரியுதா இல்லையா ஆனால் ஓட்டம் குடமில்ல அந்த ஆகாயத்தில் புகுந்து கட கட ஓட இருக்கு அது புகுந்து வெளியில் வருது ஏன்னா பார்த்துக்கோங்க ஒரு டம்ளர்ல பாத்திரம் வச்சுக்கோங்க வெந்நீர் ஊற்றுங்க ஊற்றுனவுடனே அடியில் வந்து கா அடிக்கும் அந்த சூடு அடிக்கும் என்ன பாருங்கள் ஒரு நாளைக்கு இப்படி பிடிச்சிக்கோங்க ஒட்டை அடிக்கணும் தீக்கு டம்ளர் வச்சுக்கோங்க மேலே வெந்நீர் ஊற்றுங்க ஊற்றுங்கன்னா பாருங்கள் இங்கே அடிக்கும் அந்த சூடு ஒட்டை போது அதே மாதிரி தண்ணிக்கு ஊற்றுங்க சேலம் வரும் ஒட்டையாது ஓட்டை கிடையாது அப்போ என்ன அர்த்தம் அந்த டம்ளர்னு சொல்லக்கூடிய ஓடு இருக்கு அந்த ஓட்டுக்குள்ளே ஆகாயம் இருக்கு அடுத்து ஆகாயத்தில் பூந்து வருது அந்த உஷ்ணம் நாலு பூதமும் ஆகாயத்தில் அடக்கம் சூடு குறிச்சி காற்று எல்லாம் அடக்கும் அது அது வரும் அது நுண்ணிய ஆகாயம் நுண்ணதான் இருக்குது பூ நுண்ண நான் பெருசாக நினைச்சுக்கிறேன் அப்போ இந்த இதில் ஆகாயம் இருக்கா பெருசாக இருக்கலாம் இது அத்தியதாக இருக்கு காற்று வெளிச்சம் அதாவது தீ அப்புறம் தண்ணி மண் எல்லாம் இருக்குது இப்போ சூட்சமாக இருக்கு அதனாலதான் குளிர் இல்லை குளிர்மா மண்ணு வாடகிறது இடம் கொடுத்துக்கொண்டு நாலு பற்றாம இருக்கு பாட்டு வரும் அவர் பார்த்துக்கலாம் ஆகவே இந்த போரணம் பூரித்தம்ங்கிறதுக்கு உதாரணம் இந்த கடம் கடத்துக்குள்ள தண்ணி தண்ணி போரணம் கடம் பூரித்தம் பேர் அதே போல அண்ணயம் இருக்கு அன்னமம் பூரிதம் உள்ளே இருக்கிற பிராணமயம் பூரணம் உள்ளும் பரம்பு இருக்கு அதே போல பிராணனுக்கு உள்ளாய் வேறாய் இருக்கிற மனோமயம் அது போலனும் பிராணமயம் பூரிதம் ஆமா அதற்கு வேறாய் இருக்கிறது விஞ்ஞானமயம் அது போடணும் இது மனோமயம் போடணும் பூரிதம் இந்த விஞ்ஞானமயனுக்கு உள்ளாய் வேறாய் இருக்கிறது ஆனந்தமயம் ஆனந்தமயமான பூரணம் இது பூரிதம் இந்த பஞ்சகோஷங்களுக்கும் உள்ளாய் வேறாய் இருக்கிறது பூரிதம் இல்லாதனாலே தானே போரணும் இலக்கணம் இப்படி ஆத்மா பூரணம் ஏன் போடணும் கோஷங்கள்லையும் வெளியில இருந்தாலும் இல்லாதனாலே தானே போரணும் அதான் கடைசியில தானே போடணும் ஆகவே அந்த தர்பரம் தார் பூரணம் அது தானே போரணும் அது தானே போரணமா இருக்கிறது என்று இந்த பாடல போரணபூர் பத்தி வழக்கம் சொல்றார் சச்சிதானந்தமாகி ஒன்றாம் பரபிரமம் புச்சமேண்டூரை பொருளே இச்சதானந்தெய்திய யாவன் எவ்விடத்தும் பெயர் அறுத்து அவன் சுகம் பெறுமானால் சச்சிதானந்தமாகி ஒன்றாம் பரபரம்தானந்தம் இருப்புல கின்பம் அப்படி இருக்கின்ற ஒன்றாம் ஏகமாயிருக்கின்ற பரபிரமம் மேலா மேலுக்கு மேலா இருக்கின்ற அந்த பரம்பொருள் புச்சம் என்று உரைத்தல போடும் ஆதாரமாய் அடித்தான அர்த்தம் பறவைக்கு அப்படி போல எல்லாவற்றிற்கும் ஆதார அதினமாயிருக்கிறது பிரம்ம்தான் அது எப்படி இருக்கு அப்பொருளே அந்த பொருளானது ரதமம் ரதம்னா சுகடிபம் அது சதானந்தம் ஏதிய யாவனும் சச்சித்தனந்தம் என்று சச்சானந்த வடிவம் எழுதிய அதை உணர்ந்து இருக்கின்ற ஜீவன்முத்தன் எவனோ அவன் துச்ச வாக்கையின் துயர்த்து அல்பமாக இருக்கின்ற சரீரத்தினுடைய இருந்து வரக்கூடிய நாசம் செய்து எப்படத்தும் சுகம் பெறும் எங்க பார்த்தாலும் சுகமாக தெரிய முடியாது தெரியாத பார்க்கப்படவேங்கும் பரமன் கான அம்மானி பாராமல் என்னாலும் பால்பட்டேன் அஞ்சான காலத்துல நாணா இதா பார்த்தேன் நான் இப்போ எங்க பிரமாவே இருக்கு இதனால நாமரூபத்தை நீக்கி நீக்கி அபியாசம் பண்ணி ஆசனம் நித்தியாசனம் வெளியில எங்க பார்த்தா பிரமா தான் தெரியுது உள்ளேயும் பிரமா தெரியுது உள்ள எண்ணங்கள் எந்த வந்தாலும் அந்த எண்ணத்துல நாமருபத்தை நீக்கி பார்த்தோம்னா திருப்பிழக்கன் வந்தால் சச்சியானந்தான் அதான் உள்ளமும் பிரமம்தான் வெளியிலும் பிரம்ம்தான் அந்த பிரம்ம நான் தான் எனக்கு கண்ணியமா இப்படி இருக்கிறதுனால அவனுக்கு பிரக என்ன சுக வடிவம் அது சுகமாக தான் இருக்கு அதுதான் ஞானிகள் ஆனந்தமாக காரணம் அவளுக்கு வெளியில சுகமங்கிற பற்றி கொஞ்சம் கூட கிடையாது நூற்றுக்கு நூறு போயிடுச்சு அபியாச கொஞ்சம் இப்படி இடியே இருக்கும் ஞானக்காக முற்றிலும் போயிடுச்சு நாலாம் பகுதி காலங்களுக்கு முற்றிலும் போயிருந்தால் கூட இடையிடையே விவகாரம் இருக்கிறதுனால மனசு சஞ்சலம் வரும் அதனால் தற்காலிகமாக துக்கம் ஏற்படும் விவகாரம் நீங்கள் நான் ஒன்னா பழைய படிக்கும் சுகம் வந்துடும் மேல்பூமி அஞ்சு ஆறு காலங்களுக்கு விவகாரம் இல்லாதனால ஏ போஷகம் தோற்றுக்கொண்டே இருக்கும் அவர்களுடைய நிலை மன ஒழுக்கத்தை பொறுத்து ஆனால் அந்த ஒழுக்கத்திற்கு தான் நிஷ்கா புண்ணியத்தின் வந்தவங்க இங்கே நிஷ்காம கர்மம் தெரிஞ்சு நிஷ்கா புண்ணியம் எந்த அந்த ஞான வர்றதுக்கு தகுதி அந்தளவு தான் இருக்குது பாஸ் மார்க் அவ்வளோதான் முப்பத்தஞ்சு மார்க் தான் நாற்பது வாரம் வச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு மார்க் கிடையாது அறுபது எழுபது தொண்ணூறு நூறு எல்லாம் கிடையாது ஆறாவது மேலே கிடையாது இருந்தா நூத்தியா இருப்பான் கொஞ்சம் முப்பத்தி அஞ்சு இருக்கும் ஒடுக்கம் கொடுத்தது அவரை என்ன பண்றது அப்படிங்கிறது கணக்கு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன ஞானிகளுங்கிறாங்க வாரம் பண்ணுறாங்க ஆசாபாசங்கள் போகல ராகத்வேசம் போகலேன்னு நினைக்கிறார் அதுக்காக சொல்றது ராம்சாமி சாமி முப்பத்தஞ்சா இருக்கலாம் ராகத்வேசம் உண்டு வருகணம்லாம் உண்டு அதனால என்ன இல்லை மகான் மகான சமாதி கொடிச்சுங்கிறாங்க இவ்வளவு லோகனம் இருக்கேன்னு சொல்றாங்க அது போகாது அப்படி பஞ்ச கோஷமும் விட்டப்பாற் பார்க்கின்ற பொழுதுபாழுவல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன் அகமென அனுபவிப்பேன் வஞ்சமில் குருவே என்ற மகன்மதி தெளிய சொல்வார் கையில் எழுதால் பாட்டு அவதாரியை குருவரின் குரு அருளின்படி பஞ்சகோஷங்களை நேதித்து அவைகளின் அபாவத்தை கண்டு இதுவோ யான் ஏனாச்சியுடன் கலங்கிவினாது குரு சொன்னபடிக்கு பஞ்சகோஷங்களில் நேதித்தன விட்டு இதெல்லாம் இதெல்லாம் விடுத்தார் அண்ணமயம் நான் அல்ல நானல்ல உணவையே நானல்ல விஞ்ஞானமே நான் அல்ல ஆனந்தமே நான் பஞ்சகோஷங்கள் நானல்ல எனது விட்டாச்சு அப்புறம் பார்த்தா என்ன சூன்யம் தான் தெரியுது ஒன்னு காணமேன்னு என்ன உண்டால் சொல்றார் விட்டு அன்னமயம் முதலிய முதலிய ஐந்து கோஷங்களையும் சுவாமிகள் உபதேசித்த யோகத்தால் நேரித்து அப்பால் மேல் பார்க்கின்ற பொழுது பாழவே விஞ்சியது சூனியமே சேசித்தது அது அல்லாமல் அச்சூனியத்தை அன்றி வேறு ஒன்றும் வேலை ஒரு பொருளும் தெரிய காணேன் தோன்றக் காண்டிலேன் அகலேன் அஞ்சனா இருளையோ கரிய வந்தகாரம் போலும் சூன்யத்தையோ நான் யான் அகம் என அகம் பிரம்மம் என்று அனுபவிப்பேன் அனுவியானிப்பேன் வஞ்சமில் குருவே என்ற கப்பட குருவே என்று வினாவிய மகன்மதி சொல்லிய சொல்வார் சீடன் புத்தி தெளியும்படிக்கு உபதேசிப்பார் என்றும் அதை பற்றி சொல்றார் பஞ்சகோஷங்களை நேதித்து விடத்து அவைகளின் அபாவத்தை கண்டு இதனை யான் என பார்க்கில் யான் சூன்யமாய் விடுவேன் அல்லவா இதுவா புருஷார்த்தம் என்பான் அஞ்சன விரோலையோ நான் அகம் அனுபவிப்பேன் என்றும் அப்படி சொன்னார் அதாவது பஞ்சகோஷங்கள் நான் அல்ல தள்ளிவிட்ட பிறகு வெற்றிடம் தமது பசியை தனித்தற்கு வேறொரு கதி இன்மையின் அறங்காட்டுவது போல் உலகில் உள்ளோர் பொருளை உபாயத்தால் கவர்ந்து உபாயமல்லாத யாதேனும் ஒன்றை காதில் உள்ளே நிற்கும் வஞ்சகர் போலாது உலகத்தில குருமார்கள் கொள்வார்கள் அப்படி போல நீங்கள் இல்லை பொருளுக்காக பாடம் சொல்ல அப்படிங்கறது அர்த்தத்தில் பொருள் இச்ச இன்மையானும் கருணையே திரு உருவானவையானும் தம்மை அடைந்தோர் கடை தேறும்படிக்கு சுருதி சம்மதமான உபாயத்தை அருளான் நிற்கும் ஆசாரியரே என்பான் அப்படிப்பட்டவன் நீங்கள் அப்போ அதனால உங்ககிட்ட வஞ்சம் இல்லை ஆனால் வஞ்சமில் குருவே என்றும் கூறினான் அதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்குற பாழே வெஞ்சியது என்பதற்கு உதாரணம் விவேக் கூடாவன் படிங்க பாழே வெஞ்சியது என்பதற்கு உதாரணம் விவேக சூடாமன் ஒரு பாட்டு ஆய்சங்கர சிந்தி விவேக சூடாமணி அதில் இந்த பிரச்சனை வருது பஞ்சகோஷங்களுக்கு நீ நீக்கிட்டேன்னா இன்னை பிரமசுரமாயிருப்பாயின்னு சொல்லும்போது இப்படி என்ன ஆசானை நோக்கி இந்த உபதேசித்த குண்ணாதனை பார்த்து ஏதமில் சீரன்னு சொல்வான் குற்றமில்லாத சாஸ்திரட்டியம் உடைய சிசியனானவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் சொன்னையே பஞ்சகோஷம் சுத்தமா மித்தை அன்றே நீங்கள் உபதேசித்த படிக்கு இந்த பஞ்சகோஷங்கள் எல்லாம் சுத்தமாக முழுமையாக மித்தை மனிதனிய பதார்த்தம் என்றே உண்ணி நன்றாக மனதிலே சிந்தனை பண்ணேன் பண்ணி நான் திசைனாகிய நான் ஊகத்தாலே ஒதுக்கிய பின்னர் புத்தி சாமர்த்தியத்தினாலே நீக்கிவிட்டேன் அதன் பிறகு ஐயா குருவே மண்ணு சூன்யமே அன்றி நிலை பெற்ற வெற்றிடமே அல்லாமல் மற்ற அசை ஏதும் எங்கு காணேன் இது ஒன்றும் காணுமே இதுதானா ஆத்மா என்ற கேள்வி அடுத்த பாட்டில் கூட வரப்போ அதனால இப்படிப்பட்ட ஒரு சங்கடம் வரத்தான் செய்யும் சொல்றான் என்ன வாசானை நோக்கி ஏதமில் சேலன் சொல்வான் சொன்னவே பஞ்ச கோஷம் சுத்த உண்ணி நான்த்தாலே ஒதுக்கிய பின்னரைய மனு காணேன் எனவரும் மற்றவரவற்றால் காண்பாட்டு முடிஞ்சது முன்புரல் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி ஒன்பது பேரை கண்ட ஒருவன் தன காணாத பின்பவனிடையண்ட பெரியபாள் அவனோபாராய் அன்புல மகனே காண்படங்களும் காண்பான் நீ ஏதாவை அனுபவியான் என்ற அனுபவ ரூபனான நீரென தசமதிஷ்டாந்த முகத்தால் கூறுகின்றார் யார் சூன்யத்தை பார்க்கிறார்களோ சூன்ய பார்ப்பான் வேறு என்று சித்திக்கிறது அதனாலே நீ சூன்யம் முடியாது என்பதற்கு பத்தாமது திஷ்டாந்தத்தை கொண்டு வளர்க்கிறார் இதன் பொருள் முன்புகல் தசமன் முன் சொன்ன தசமனானவன் குத்தி மோகத்தால் குத்தியின்கண்ள்ள அஞ்ஞானத்தினால் எண்ணி எண்ணி அடிக்கடி நினைத்து எண்ணி ஒன்பது பேரை கண்ட நவபூடரைக் கண்ட ஒருவன் ஆம் தனை தசம உடனான தன்னை காணாத பின்பு தசமனாகக் காணாத விடத்து அவன் இடையில் கண்ட அவனிடத்து அவனால் காணப்பட்ட பெரிய பாட் பெரும் சூனியம் அவனோ அவன் ஆவனோ பாராய் இதனை யூகித்துப்பார் அன்பு உல மகனே குருவினிடத்தும் சாஸ்திரத்தினிடத்தும் சிரத்தை உள்ள மைந்தார் காண்பது அடங்கலும் உன்னார் காணப்படுகின்ற சூன்யம் நீ அல்லை சூன்ய முதலிய திருசியங்கள் முழுவதும் காண்பான் நீயே காண்பவனான சிதானந்த சண்மயனே நீ என்பது அன்புல என்ன விசேஷம் அனுபவத்தில் விசுவாசம் தவிர்தல் உசிதமல்ல என்னும் குறிப்பு அனுபவத்தில் வந்து அதுதான் கடைசி பிரமாணம் முதல்ல சுருதி பிரமாணம் யுக்தி பிரமாணம் அனுபவ பிரமாணம் அனுபவ பிரமாணம் வரும்போது சந்தேகப்படப்படாது சுருதி அனுசாரமான அனுபவம் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் சுருதிக்கு விரிவாதமான அனுபவம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் அதில் சிறப்பை நம்பிக்கை விடப்படாது அதனால மகனே என்னும் விழி சொல்லப்பட்டது புத்திரனை பிதா வஞ்சிப்பது உலகில் காணப்படாமையின் உன்னை வஞ்சிக்கும் பொழுது இப்படி உபதேசித்தது அல்ல சுருதி சம்மதமும் மகான்கள் அனுபவமாம் இவ் உபதேசம் என்னும் சூசனை காண்பது அடங்கலும் காண்பான் நீயே என்பதற்கு என்று சொன்னார் அதனால இது ஏமாத்துறதில்லை மகனை பெற்றவர்கள் ஏமாற்ற மாட்டாங்க மகன் வேணே ஏமாத்துவான் ஏமாற்ற மாட்டாங்க அதுபோல சிஷியனாக நீ என்னை ஏமாற்றல நான் வேணே ஏமாற்ற மாட்டேன் ஆக மகான்க அனுபவம் சூரிய சம்மதம் என்பது கருத்து நான் இப்போது காண்பது அணங்களும் காண்பான் நீயே என்பதற்கு உதாரணம் இவை சூடாவணி அதாவது அது கருத்தப்படலாம் சொல்றாரு விரிவகங்காரமாதி விகாரமற் அதன் அபாவம் விரிவு அகங்காராதிசாரமாக சொல்லப்பட்ட அகங்காரம் முதலிய பஞ்சபோஷங்கள் இருக்கின்றனவே விகாரம் அதனுடைய காரியங்கள் மற்றும் அதனுடைய அபாவம் விசாரம் அல்ல பிறகு அது இல்லாமல் போவதும் இருமையாம இவற்றை எல்லாம் காணக்கூடிய இவைகள் அனைத்தும் இங்கு இவ்வுலகத்தின் கண்ணே யாது எது அறிந்து கொள்ள யாதையை ஒரு பொருள் உணராது அறிந்து கொள்கை பொருள் உன்னொரு பொருள் எது உணராதோ அந்த உணர்வு உருவான சாட்சி அது அறிவே வடிவறிக்கின்ற சாட்சி பொருள் அத்தகைய பொருளினை மிகவும் உண்மை புந்தியால் உறுதி அமைந்தார் இந்த பச்சகோஷங்கள் இன்னும் மற்ற சகல திருசியங்கள் துவதங்கள் அனைத்தையும் காண்கின்ற ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை பார்க்க உன்னொரு பொருள் கிடையாது அப்படிப்பட்ட பொருத்தி என்ன சாதாரண புந்தியில முடியாது சூட்சமான புத்தி சக்தியை கொண்டு பார்க்கணும் மிகவும் நுன்மை புந்தூட்சமா இருக்கணும் வெறும் சூட்சம் மிகவும் நுண்மை புந்தியா உறுதி மயந்தா அதை தெரிந்து கொள்வது புத்தி சாமத்தியனும் அதுவும் மிகவும் புத்தி மேம்பாடா இருக்கணும் அது மிக சூட்சமா இருக்கின்ற புத்தியா இருக்கணும் இந்த விஷயம் அவ்வளவு நுண்மையானது சாமானிய தோழ திட்டம் தெரியாதுங்கிறார் மிகவும் நுண்மை புந்தியா உறுதி மயந்தா என்று விசேஷம் கொடுத்தது அந்த கணத்துமே தெளிவா இருக்கணும் அர்த்தம் அனுபவத்து வரும் விஷயம் புரிஞ்சுக்கலாம் அனுபவம் என்பது ஆயர இந்த பாடல் சொல்லியிருக்கார் தோல சூட்சி தோன்றும் லவத்தை தாமும் காலமோர் மூன்றும் ஜென்ம கடலெலும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போனவெத்தனை என்பி நீயே அவதாரியை முன்னே காண்பது அடங்கலும் காண்பான் நீயே என்று சாமான்யமாக உதவித்ததை விசேஷித்து சபதபூர்வமாக வற்புறுத்துகின்றார் உறுதிப்படுத்துகிறார் சத்தியம் பண்றார் இதன் பொருள் தூள சூட்சம் அஞ்ஞானம் தூள தேகம் சூட்சம தேகம் காரண தேகமாகிய மூவகை தேகங்களும் தோன்றும் மூன்று அவத்தைதாமும் அம்மூவகை தேகங்களைப் பற்றி தோன்றா நிற்கும் ஜாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி என்னும் மூவகை அவத்தைகளும் காலம்போர் மூன்றும் பூத பௌசிய வர்த்தமானம் என்னும் முக்காலங்களும் ஜன்மக்கடல் ஜனமாகிய கடல்கண்ணே எழும் கல்லோலங்கள் போலவே எழுந்து அழியும் அலைகள் போலவே வந்து வந்து போன உதித்து உதித்து அழிந்தனவற்றை நான் எத்தனை என்பேன் என் எவ்வளவென்று வரையறுத்து கூறுவேன் ஆர் அமர் கடவுள் ஆனை கல்லாலின் கண்ணே எழுந்தருளி சனகாதியர்க்கு ஞானோபதேசம் செய்தெருளிய ஆதிபுருவாகிய தஷணாமூர்த்தியின் மேல் சத்தியம் அவைக்கு எல்லாம் நீயே சாட்சி அவை அனைத்திற்கும் நீயே சாட்சியாம் என்ற வாரியம் ஆகவே சமுத்திரம் அலைகள் இரவும் பதிலும் ஓயாம அடிக்குது அதுக்கு என்ன எண்ண முடியுமா ஒருபோதை எண்ண முடியாது ஆனால் ஓய்வு மாட்டிக்கிது அது வலிக்குதோ வலிக்கு தெரியல ராத்திரி போல அடிச்சுக்கிட்டே கிடக்குது அப்படி போல இங்கே ஒவ்வொரு ஜீவர்களும் பிறந்து இறந்து போனது கணக்கு இல்லை கல்லோலங்கள் அலைகள் அப்படி போல எத்தனையோ ஜென்மங்கள் பிறக்கிறது இறக்கிறது எது சரீரம்தான் ஆத்மா கிடையாது சூட்சம் சேரும் ஒரு முறை உதிச்சதுன்னா மகாபிரலை வரைக்கும் இருக்கும் அப்படம் அழிஞ்சு போயிடும் அது ஒரு முறை உதிச்சதுன்னு சொன்னால் அந்த பிரார்த்தம் எது வரைக்கும் அழிஞ்சு அது வரைக்கும் இருக்கும் சேரும் இப்போ மகாபிரளயத்தில் சூச்ச சரீரெல்லாம் போயிடும் ஏன் அப்படின்னு சொன்னா சூச்ச பஞ்சபோதங்கள் அழிஞ்சு போனதுனால பஞ்சபோதை காரியமாக இதெல்லாம் அணிஞ்சு போயிடும் போயிடும் அது மாதிரி மீண்டும் உற்பத்தி ஆகும் போது சூச்ச பஞ்சபோதங்கள் தோழ பஞ்சபோ உற்பத்தி ஆகுதுல்லோ அப்போ மீண்டும் உற்பத்தி ஆகி வந்துடும் அப்போது அந்த வாசனை அடங்கு இருக்கு இல்லை கவன சரித்திலே அது வந்து வெளிப்படும் சரீரம் போயிடுது மனசெல்லாம் போயிடும் மனது போனாலும் அது சம்பாதித்து சேகரம் பண்ண சஞ்சித்தும் போறதில்லை அந்த வாசனை புண்ணியபா கர்மங்கள் அடங்கியிருக்கு அதுல இருந்த உற்பத்தி ஆக இருக்கு அது அனுசாரம் சரி எப்படி இருக்க பரிபாகம் மீண்டும் சிரிட்டி ஆரம்பத்தில் முன்கர்படியே தான் சிரிட்டி பண்றேன் சொல்றாரு இங்க ஆட்டம் போடுறது சோழ சேரம் சூசேரம் போற அது அழியறது இல்லை மகாப அழியும் அழியது இல்ல ஒடுங்கிறது அப்படியே இருக்கும பிரதி அனந்தரம் யாவும் பிரதி ஆகலின் ஜென்ம கடலில் வந்து வந்து என்றும் ஜென்ம தோற்றம் பிறகுதான் அனந்தரம் பிறகும் யா உண்டாது நல்லது கேட்டது நான் சொந்தக்காரங்க இந்த காரங்க அப்புறம் தான் உண்டாது ஜென்மம் வந்த ஜென்மம் இல்லைன்னு சொன்னாக்கா இல்ல சொல்லி திருந்தாலும் ஒண்ணும் இல்ல ஜனத்து வந்த அது ஒண்ணுதான் அதெல்லாம் வந்து வந்து கடலில் ஜென்மக்கடலில் வந்து வந்து என்ன என்றும் ஜனத்திற்கு ஜனத்திற்கு அளவின்மையின் ஜனத்திற்கு அளவின்மையன் பிறந்த பிறப்புகளுக்கு எல்லாம் கிடையாது எண்ணிக்கை கிடையாது கலர் விசாரமா இருக்கு அவைகள் அனிர்வச்சனமாய் உதித்து ஒழுங்குதலில் அலிவச்சனையும் சொல்ல முடியாது மாய தான் அனிர்வச்சனையாச்சு மாய என்பது எனில் அது பற்றி வகையெல்லாம் பொய்யா மன்னார் பின்னால் பொய்யா போச்சு இல்லை அதனால சொல்ல முடியாது பண்ணாலும் ஒழுங்கு அலைகள் போயிட்டே இருக்கு ஒடுங்க அளவின் தோண்டி தோன்றிய அழைப்பிட எத்தனை என்பேன் நான் என்றும் கணக்கெல்ல முடியும் அவைகளை தினந்தோறும் மாதந்தோறும் தோறும் தோறும் அறிந்து கொண்டிருத்தலால் எல்லாத்திலும் கர்பந்தோறும் அறிந்து கொண்டு இருந்தாலும் அவைக்கு எல்லாம் சாட்சி நீயே என்றும் சுருதி யுக்தி அனுபவ சித்தமான இதனை சந்தேகமின்றி துணி துணிதி என்றார் இப்படி இந்த பாட்டு இருக்க இது முடிந்த நிலைப்பாட்டு சத்யகுரு கொல்லப்படாது அப்படி கொண்டாக இன்னும் பரிபாக அர்த்தம் யாரும் இல்லை சாமர்த்தியம் வேலைப்படுது என்பார் ஆலவார் கடவுள் ஆணை நான் ஆதி குருவாகிற சதாவத்தி மேலே ஆனிட்டு சொல்றேன் சத்தியம் பண்றேன் அவைக்கெல்லாம் சாட்சி நீயே என்பதற்கு உதாரணம் பஞ்சசி பாட்டுல பாட்டு பஞ்சசியில பாட்டு எடுத்து போட்டுருக்கு அவைக்கெல்லாம் சாட்சி நீயே என்பதற்கு உதாரணம் பஞ்சசியில ஒளியோடு ஊராதியும் ஓதும் வேத்தியம் ஒளி சத்தம் சத்த பரிசரூபரசம் என்று சொல்ல விஷயங்கள் இருக்கின்றனவே இதெல்லாம் சொல்ல வேண விஷயங்கள் அர்த்தம் மலிதரு வடிவின் வேறதாய் வேறதாம் அதாவது மலி என்ன பயன் அர்த்தம் சுகதுக்கமாகிய பயன்களை கொடுக்கின்ற நனவிடை நனவாவசையில் வடிவின் வேறதான் வடிவெண்ண நம்முடைய சொரூபத்திலிருந்து வேறுபட்டது எது இந்த விஷயங்கள் ஜாகரவாசையில பிரிச்சுக்கிறோம் நலிவுசை அவற்றின் வேறாகும் ஞானம் துன்பம் நம்மை துன்பம் செய்யக்கூடிய அவற்றின் எது துன்பம் படுது எது மூலமா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வேறாகும் ஞானம் இதைவிட அந்நியமாக இருக்கிறது ஞானம் ஞானம் அறிவு அது ஆத்மா தானசை புலிதனின் ஏகமாய் வேறு ஏகமாய் பழுகிறேன் என்ற ஒன்றாகவே விளங்குதலில் வேறு போகணுமோ வேற இருக்க முடியுமா இந்த பாடல என்ன சொல்ற சர்ச்சி சிம்பி அக்கூடிய இந்திரியங்களை விஷயமாக சத்த பரிச ரூபா ரசகந்தம் சுவை ஒளி ஊரு ஓசை நாட்டு சொல்லுவார்கள் இந்த விஷயங்கள் இருக்க இந்த விஷயங்கள் இது எல்லாம் வேத்தியம் பேர் வேதனம்னா அறிவு அர்த்தம் அதனால இந்த விஷயங்கள் நமக்கு என்ன செய்யுது துக்கம் கொடுக்குது ஜாக்கிரவாசியம் துக்கம்தான் கொடுக்குதுலையா சுகம் கொடுக்குது ஆனால் எந்த அளவுக்கு சுகம் அடைகிறோமோ அப்புறம் பிரியும் போது அதிக துக்கம் தான் கொடுக்கு போகும் அஞ்சு இந்தியங்களும் அப்படித்தான் இந்திய அஞ்சு விஷயங்களும் அப்படிதான் செய்யும் அது சுகம் சுகம் அதிகமா செய்யும் போது துக்கம் சாப்பாடு நாக்குரிசி சுவை நல்லா நல்லா சாப்பிடுவே இருங்க அப்ப என்ன பண்ணுறது தான் சரி பார்க்கறது நாட்டியம் நாடகம் சினிமா பார்த்துக்கிட்டே இருங்க என்ன கதையாவது கண்ணெல்லாம் இருந்துச்சு கெடுதல் தான் வரும் மனதும் கேட்டு ஒரு விஷயம் பார்த்து கண்டுதான் அதனால் இதெல்லாம் துக்கம் கொடுங்கிறது தான் மனிதரும் துக்கம் கொடுக்குறது ஆனா இதற்கு வேறாவது ஞானம் இருக்கு ஞானம் தான் ஆத்மா ஞானம்னா ஆத்மா தான் ஞானம் ஜட பொல்லி எதுக்கே கிடையாது ஜடம் மத்திய எல்லாமே அத்தகைய ஆத்மா இருக்கிறதுனால ஜாகரவாசையில விஷயங்கள் பிரிக்க வேண்டித்தானே இது நானும் இல்லைன்னு பிரியுமே இல்லையா அப்படி பிரிச்சுட்டமும் சொன்னா அது வேறாக இருக்கு அதனால தான் அப்ப ஆத்மா அப்படி இருக்கு எங்க எங்கன்னு இருந்து ஒரே மாதிரி இருக்கு ஏகமாய் பொல்லி தரும் ஒன்றாக இருக்கின்ற அந்த ஆத்மாவானது வேறு போனவோ நமக்கு அன்னிமா இருக்கா கிடையாது நாமே தான் அது அது நாமே நாமாவே இருக்கிறோம் அதனால் இந்த விஷயங்கள் இருந்து நாம் பிரிச்சுட்டோம் சொன்னா அந்த பிரிச்சுக்கு பிரிச்சா ஞானம் இருக்கு அது ஆத்மா அது இந்த பிரிஞ்ச விஷயங்களோட சம்மந்தப்படாது அதுக்கு அன்னிமாதான் இருக்கு அன்னிமா இருக்கிறதுனால அது வஸ்து ஒன்று தான் ஒரே வசுதான் இருக்கு ஒரு வசூல் இல்லைன்னு சொன்னாக்கா அத்தனை விஷயங்களுக்கு ஒவ்வொரு வசதா ஞானமா இருக்கு எல்லா சேர்த்து ஒரே ஞானம்தான் நான் கண்டேன் அது வேற ஆளு பார்த்தேன் வேற ஆளு கேட்டேன் நான் பார்த்தேன் நான் கேட்டேன் தான் சொல்றேன் அந்த அறிவு எல்லாத்துக்கும் ஊழியிருக்கு அப்படிங்கறதுனால சொல்லக்கூடிய விஷயங்கள் அபேதமாக பாக்குற காலத்தில் துக்கம் உண்டு அதை பிரிஞ்சு பார்த்தோம்னா ஞானம் என்று சொல்லக்கூடிய ஆத்மா வேறு விஷயங்கள் வேறு பிரிக்கலாம் என்று சொல்றதான் கனவினும் ஈண்டு வேத்தியம் மண்ணுரா இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றனவே இன்னதா மேல சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் கனவினும் ஈண்டு வேத்தியம் சொப்பனத்திலும் இந்த விஷயங்கள் தான் ஆனாலும் மண்ணுரா நிலையா இருக்காது இதே விஷயங்கள் அப்படியே கனவீனம் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் மன்னுரா நிலை பெறாது என்றும் சொல்லப்படும் விஷயங்களுக்கு சொப்பன அசிரம் ஜாக்கிரம் சிரம் அப்படிங்கிறது நியமத்தால் வித்தியாசம் சொப்பனத்துக்கும் வித்தியாசம் இதுதான் அவற்றின் வேதனம் இப்ப இது வந்து ஜாகராவசையில சிரமாகவும் சொப்பனாவசையில அசிரமாயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அவற்றின் அப்படி சொல்லக்கூடிய பேதமா அன்னதால் வேதமா வேதம் தெரிஞ்சுக்கிட்டோம் அவற்றின் வேதனம் அந்த விஷயங்களுடைய அந்த ஞானமானது ஏகமாய் பிறங்கும் பெற்றியால் பின்னமன்றே அது ஒரே ஞானம் எப்படி ஞானம் சொப்பனத்தில் கண்ட அதே ஞானம் தான் ஜாகதம் இருக்கு ஜாகதான சொனத்த அப்ப ஒண்ணுதானே அதனால ஏகம் ஆக சொனத்திலே வரக்கூடிய விஷயங்கள் அச்சுறம் என்றும் ஜாதி வரக்கூடிய விஷயங்கள் சிலம் என்றும் கொண்டு பார்க்கும்போது இந்த ரெண்டுக்கும் அந்நியமா இருக்கிறது ஞானம் ரெண்டையும் பார்த்து பார்க்கறது ஞானம் ரெண்டுக்கும் அந்நியமா இருக்கிறது இருந்து மட்டும் அல்ல ரெண்டுக்கும் ஒன்றுதான் ஞானம் ரெண்டு யானம் இல்ல சொனம் பார்த்தவன் வேறு ஜெகல் பாஷ வேலை நாம்தான் நான் சொண்டேன் நான் ஜாக இருக்கிறேன் வித்தியாசம் என்ன அது சிரமில்லை சிரமத்துறோம் ஒத்துக்கிறோம் ஒதுக்கப்பட்ட போல் வேறதான் ஏகமாய் பிறங்கம் பெற்றியா பின்னம் எழுந்தோனுக்கு சுழித்தி காலையில் இயந்திரும் தம அறிவு அதாவது ஆழ்ந்த அவசரம் இல்ல சுலித்த அவசிய காலையில் ஏஞ்சிடம் தமம் அறிவு அப்போ பொறிஞ்சிருக்கிறது தெரியவில்லை அப்போ எண்ணமாம் அது எண்ணம் இருக்கு என்ன என்ன பண்றது நான் சுகமா சொங்கினேன் அந்த எண்ணம் இருக்கு அது என்ன பண்றது பயன் அனுபவம் அது வந்து நம்ம சுகத்துக்குமம் அப்போது அறியப்பட்டதே என்ன செய்ய அயர்தரும் ஒன்னு தெரியல சொல்றோம் இருக்கு ஒன்னு தெரிந்த இந்த மறைப்போடு கூடிய தமும் அணிகிறோம் ஆனாலும் அறியக்கூடிய மூன்று விஷயம் ஒருத்தர் தான் இருக்கேன் வேற இல்லை அப்படின்னு கத்து இப்ப சொல்றது பாட்டுல அறிவது விடயத்தின் அயல் அறிவது இருக்க ஆத்மா அறிவு அது பிரிச்சுக்கணும் அறிவாகிய ஞானம் அது என்று சொல்லக்கூடிய அது விடயத்தின் அயல் விஷயத்துக்கு அன்னிமா இருக்கிறது மற்ற அயல் அன்று பிற பிற அந்த விஷயங்கள் இதுக்கு அயல் தான் என்று சொல்ல முடியாது அறிவெனில் அந்த ஆத்மாவினத்தில் கணா பிறங்கும் போதம் போல் சொப்பனத்தில் விளங்குகின்ற ஞானம் போல இதன் முறை அறிவு முப்புறத்தும் ஏகம் சொப்பனத்தில் எந்த அறிவு இருந்ததோ அந்த அறிவு சுலுத்தி இருந்தது வேற பக்கத்து வீட்டுக்காரன் தான் சுலுத்தி அனுப்பிச்சு சுகம் அனுபவிச்சான் சொல்றேன் அனுபவித்தான் மூன்று அவசியம் நான் இருக்கிறேன் பிரிஞ்சு போயிடுச்சு அதனால முப்பு ரத்தம் ஏகம் இன் நெறி பிரடாது மாறுமா பிறடாது ஐட்டு ரத்தம் இருக்கும் இன்னொரு நாளைக்கு அப்படித்தான் நாலு அணிக்கு அப்படித்தான் ஒரே மாதிரி தான் எப்போதுமே இந்த மூன்று நிலை மாறுவதில்லை இருக்கிறவன் தான் இருக்கான் சொப்பனா ஜாக்கிரத்தான் ரெண்டுல இருக்கிறவன் தான் சுலத்தில இருக்க சுலித்திர இருக்கா மூணுல இருக்க நாலாவது இருக்கான் சமாதி நிலை ஞானிகள் அனுபவம் அப்ப நாலாவதுல எங்க யார் இருக்காங்க ஆத்மாதான் நடந்துகிட்டே இருக்கு இது மாறுறதில்லைன்னு சொல்றாரு அதேதான் நெரிடாது இந்த நெறி மாறாது அயற்றி நேரத்தில் சென்றதும் பின்னர் சார்வதாம் மாதம் ஆண்டு உகம் ஒடு மருவு கற்பத்தும் சென்றதும் இப்ப நமக்கு அன்னியமாக ஜாகரோ சொன்ன சொல்லித்தி இல்ல மாறி மாறி போகுது இல்ல போகுது பின்னர் சாறுவது பிறகு மீண்டும் மறுநாள் தொடருது அப்படி தொடர்ந்தாலும் மாதமாக ஆண்டு யுகம் மறு கற்பத்தும் சாதலும் பரத்தலும் தனந்த நீங்க அர்த்தம் நீக்கிய ஞானம் இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாத ஞானம் ஒன்று இருக்குல்ல ஞானம் ஒன்று அவ்வளவுதான் அது ஒண்ணே தான் அதலின் அப்படி இருக்கிற காரணத்தால் அது சுயமான் ஜோதியே அதுதான் சுயமாக இருக்கிற ஜோதி அது உண்மையிலே சம்பந்தம் கிடையாது சுயம்பிரகாசம் சுப்பிரகாசம் அப்படிப்பட்ட வேறு கிடையாது வரக்கூடியம் மூன்றாவது சம்பந்தம் கிடையாது இது மாரி மாறாது மாதம் வருணம் யுகம் கற்பம் எல்லாத்தையும் ஒரேதான் மாறாதுனால இது ஏகம் ஒன்று கிடையாது அதனால இதா ஞானம் இது ஆத்மா ஆத்மா கண்ணிமா ஞானம் இல்லை ஆத்மா இல்லை ஞானமே ஆத்மா ஆத்மா தான் ஞானம் அறிவு இந்த அறிவு ஜாக சொல்ல இருக்கு இப்ப மூன்றுனும் நீக்கின நாலாவது சமாதியில இவருக்கு அனுபவம் அபியாசிகளுக்கு அனுபவம் மூணு அவசை அஞ்சானிகளுக்கு ஒரு அவசை தான் மூணாவது தெரியாது அவங்களுக்கு சொப்பனமா என்ன பண்ண தூங்குனா என்னவா வந்து ஒண்ணு புரியல பொங்க போயிடுவாங்க தெரியாது திருச்சி நல்லா தூங்குனேன் என்னமே இதில் தான் முடியுமா சரி வேலைக்கு போட மாதிரி ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்ன கிடையாது அபியாசிய மூணு அவசியம் பண்றான் அவசிய அனுபவம் வரும் போது அவசியம் இதை பார்த்துக் கொண்டிருந்த எது சேதமோ அதே தான் இப்ப சமாதி எனக்கு கண்ணிமாக இந்த சமாதி கிடையாது அதுவும் என்ன சமாதியம் ஆதி ஆதார சமப்படுது சமம் ஆதியில் சமம் மனசம் சமம் அடைஞ்சா ஒண்ணுமில்லை அதே சுகம் தான் அதே சுகமா இருந்தாலும் மறைப்பின் காரணமாக அதுக்கு மைமில்லாம போச்சு அங்கே மறைபு நீங்க போச்சு நீங்க போனதுனால அந்த சுகம் ஆனந்தமாக இருக்கு நான் இதுவரைக்கும் அந்த ஆனந்த வடிவிலேயே இருந்தேன் இப்போதும் ஆனந்த வடிமாதான் இருக்கேன் என்ன பாவனோ ஏற்படுது அவங்களுக்கு இந்த நிலை வர்றதுக்கு தீவிர விசாரணம் பண்ணால் தான் வரும்படியே காசு பணம் தேவையில்லை மனசு தான் தேவை அதுக்கு ஈஸ்வரானு கிரகம் முக்கியமாக வேணும் அடுத்தபடியாக குருவானு கிரகம் அது சாஸ்திரம் அந்த தேவைப்படுது ஈஸ்வர கிருவை எவ்வளவு இருக்க சீக்கிரம் வரலாம் ஆனா உபாசனா தெய்வத்தை அவர் வழிபாடு செய்யலாம் அது உபாசனா தெய்வம் தான் காரியபுரம் அதுதான் காரணபுரம் சுத்தபரம் அப்படின்னு அப்படி பாட பண்ணணும் அதுல உபாசனா தெய்வம் பரிச்சின் அடிவது இருந்தா அது மட்டுமே ஆக்கிர கேட்காம அது காரணமா இருக்கின்ற எங்கு நிறைந்த காரணபுரம் அம்சமாக நினைச்சுக்கணும் அப்ப வியாபாரம் வந்துருது ஷான பிரம்ம பிரம்ம ஞாபகம் தான் என்னுடைய கூடத்தின் அன்னியம் இல்ல கடாசமாக ஏகத்தம் தான் முக்கிய சம காரணம் அதனால நான் சச்சியான பிரம்மா இருக்கிறேன் சச்சிதானந்த நித்தியம் இருக்கிறேன் இப்படி பார்க்கத்தான் அத்யதமானு பேரு அப்படி பார்க்காம எங்கள் சாமி தெரிசு உங்கள் சாமி சின்னது எங்கள் சாமி இவ்வளோ ஆற்றல் உடையது உங்கள் சாமி எங்கள் சாமி கிட்ட தானே வந்தார் அவரு வேலை பார்க்கலையா ராமர் கே அனுமார் சிவனோட அம்சம் தானே அவர் தொண்ணூறு செய்யலையா அப்படிங்கிறாங்க இவர் மாடாக இருந்து எங்கள் வாகனமாக இருந்தார் நாராயண அப்புறம் அது இருக்கலாமா அப்படின்னு சொன்னால் ஒரு கை ஒரு கை உதவி செய்யணும் அப்புறம் அப்படியே இருக்குமா அப்படி ஒரு மோசங்கள் வந்து அம்சங்கள் வச்சுக்கணும் எல்லா இதுல அந்த ஒவ்வொன்னு உதவி பண்ணிக்கிட்டு கழிப்பறை இடது கையே சுத்தம் பண்ணது ஒரு கை மட்டும் யாரும் சமந்தான் பாகுபாடு அந்த நிலைக்கு இருக்கலாம் அதே போல ஒரு நிலையில ஒரு மூர்த்திக்கு உயர்வு கிடைக்கலாம் தாழ்வு நிலையில் அவருக்கு தாழ்வு நிலைக்கலாமா அகண்டபாரம் உண்டாகும்ியாபாரம் அத்திரமன் நிச்சயம் பண்ணலாம் மனசுல தங்கும் இல்லன்னா பிரம்ம பரிச்சயமா போயிடும் இந்த வழிபாடு செய்யுது வழிபாடு செய்யறோமோ அது கடவுள் செய்யறது அர்த்தம் இப்போ காவேரியில ஒரு பக்கம் குளிச்சா காவேரி குளிச்சது இல்லையா நீ ஒரு பக்கம் தான் குளிச்சே காவேரி கூட சொல்ல முடியுமா சமுதிரம் போய் ஒரு மூலையில குளிக்கிறான் சமுதிரமா குளிச்சேன் ஏன் விசாரமா இருக்கு எப்படியா குளிச்சேன்னு சொல்ல முடியுமா அம்சத்தில் குளிச்சு அம்சம் உரியதான் சொல்ல குழந்தை ருச்சி பார்த்தாலும் அண்டா குழம்பு ருச்சி பார்த்த அர்த்தம் அம்சம் அவ சம்பந்தம் அப்படி ஒரு வியாபாரம் பண்ணலன்னு சொன்னாக்க அகண்டபானம் வரே வராது வராதனால அதிக ஞானம் சித்திக்காது வேறுபண்ணா பணம் சம்பாதிக்கலாம் என்னாலதான் செய்ய முடியும் அடைக்கலாம் அதையும் கிடைக்கும் எல்லாம் கொண்டேன் என்று சொல்லாதே சுயமாஞ்சோதி சுடருக்கு சுடருவேறு பார்ப்பதும் தனி கொண்டேதான் பதினொன்றான எழுவத்தி மூன்று போட்டு இதுவரைக்கும் பச்சகோச விசாரம் செய்தார் பச்சகோசங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது ஆத்மா என்று காட்டினார் பஞ்ச கோஷங்களை நீக்கிட்டவன்னா ஆத்மாதான் எஞ்சிருக்கிறது அத்தகைய ஆத்மஸ்வரூபம் நியாரிக்கிறாய் சபதபூர்வமாக சொன்னார் எத்தனையோ காலங்களில் சமுத்திரத்தில் அலைகள் எப்படி ஓயறதில்லையோ அப்படி போல தோலை சுட்சம் காலம் சொல்லக்கூடிய முழு செயலங்களும் ஜாப்பிரசோப்பன சுழித்தேன்னு சொல்லக்கூடிய உள்ள அவசைகளும் சென்ற காலங்கள் எதிர்காலம் சொல்லக்கூடிய உள்ள காலங்களும் எத்தனையோ போயிட்டு பிரபாக நாதி அது சொல்ல முடியாது ஆனால் சாட்சியாக நீ எந்தவித மாறுதல் இல்லாதவன் இது ஆழமான கடவுள் ஆணை தட்சனாமூர்த்தியினுடைய ஆதிபுரு தட்சினாமூர்த்தி ஆணை சொல்கிறேன் என்று சென்றார் குரலே இடப்படுத்தினார் அதற்கு முதல்ல பஞ்ச கோஷங்களும் நீக்கிட்டவன்ல அதை பார்க்கிறப்போது பால் தான் இருக்கு சூன்யம் இருக்குன்னு சொன்னான் சூன்யத்தையும் கண்டு கொண்டிருக்கிறவன் சூன்யத்தையும் வேறாயிருக்கிறான் வழிய சூன்யமாக மாட்டான் இப்போது அப்படிப்பட்ட ஆத்மாக்கா இந்த ஆத்மா அறிகிறதுக்கு முதலிய சர்வத்தையும் அறியும் பிரகாசரூபமான எண்ணெய் வேறே யாதொரு பிரகாச சாதனம் கொண்டு அறியலாம் என்னும் சீடன் ஆசங்கையை பற்றி சரி எல்லாத்தையும் அறிஞ்சாச்சு இப்போ அறிஞ்ச என்ன அறிவத்துக்குரிய இருக்கா ஒண்ணு அப்படின்னு கேள்வி அந்த சங்கையை பற்றி ஆன்மா சுபிரகாசன் சுபிரகாசன் தானே பிரகாஷ வடிவம் நடத்தணும் பிரகாசத்தோடு கூடியது பிரகாசம் வேறு இது வேறு இல்லை பிரகாசம் வடிவம் இன்னும் சுருதி யுக்தி அனுபவங்களான் அங்கனம் கூடாது என்று சுருதி யுக்தி அனுபவம் வேதாந்தத்தில் மூன்றும் அனுபவமாக சொல்ல முடியும் மற்ற சாஸ்திரங்கள்ல சுருதிபரமான சில பேர் சொல்வார்கள் சில பேர் சுருதி யுக்தி சொல்லுவார்கள் இதில் யுக்தி மட்டும்தான் சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கு நான் சிலர்லாம் உத்தி தான் சொல்லுவாங்க சுருதி கிடையாது ஒன்றும் கிடையாது அனுபவம் இல்லை யுக்திக்கு சொல்லுவாங்க அப்படி ஊக்கூட்டங்கள்லாம் நிறைய இருக்குன்ற என்னம்மா அந்த காரணம் பரிபாரம் பல கூட்டங்களுக்கு தான் செய்யும் ஆனால் சுருதி யுக்தி அனுபவங்களை அங்கனம் கூடாது என்று கூறுகின்றார் பொருள் எல்லாம் கண்டு அறியும் என்னை சூன்ய முதலிய சர்வத்தையும் சாட்சியாய் அறியும் என்னை ஏது கொண்டு அறிவேன் என்று யாதொரு பிரகாசத்தால் பிரகாசந்திரம் கொண்டு பிரகாசத்திற்கு பிறகு அதை பார்த்து அறிவேன் என்று சொல்லாதே சொல்லி ஆடருக்கு சுய பிரகாசமாகிய அறிவுக்கு சுடர் வேறு உண்டோ பிரகாச ஆந்திரம் ஏது இன்னொரு பிரகாசம் வருமா பிரகாச பிரகா அடுத்த பிரகாசம் பல்லார் முன் நவபுருடரின் தன்னை பார்ப்பதும் தன்னை தசமன் என்று அறிவதும் தன்னை கொண்டேதான் அல்லாமல் தம்மாலே தன்னாலே அன்றி பதினொன்றானும் தனக்கு வேறே பதினொன்றாம் அவனும் அவனிடத்தில் உண்டா வாராய் அ உண்டா இல்லை என்றபடி நீ உறுதித்திப்பார் என்றுவாரும் ஆனாலே தசமன் தாபத்தன் வாக்கியத்தினாலே பத்துன்னு சொன்னான் எண்ணி பார்க்கும்போது அப்போ நான் பத்தாம் இருக்கிறேன் என்று ஒத்துக்கிறதுக்கு ஒன்னொருத்த சொல்லியா ஒத்துக்கணும் அவனும் ஒத்துக்கிட்டான் எண்ணி எண்ணிக்கை சரியாதான் இருக்கணும் அப்படி போல எல்லாம் கண்டு அறியும் உன்னை அறிவதற்கு தேவையில்லை அது நீயே சாட்சியா இருக்கிறாய் என்று அந்த பாட்டு விளக்கம் கொடுக்கிறார் அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டென்றும் அறிவற்ற குதர்க்கமௌடற் கணவத்தை பலமாய் தீரும் அறிப்படும் பொருள் நீ எல்லை அறிபடா பொருள் நீயல்லை அறிபொருள் அனுபவித்தறிவாயினி ஏன் கொள்கை படிக்கு அணு விவசாய ஞானத்தால் ஞானம் பிரகாசிக்கின்றது என்று ஒப்பில் படும் இழுக்கு என்னை அதற்கு விடை கூறுகின்றார் இந்த மதவாதிகள் நியாய வைசேசிகர்கள் இன்னும் சிலர்கள் இத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் ஆச்சாரம் பண்ணுறாங்க ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு கொள்கை வச்சிருக்காங்க அந்த நாய் வயசு செய்கிற மதங்களில் அறிவு கிடையாது பிறகு எப்படி செய்தா மனம் அது ஆத்மா ஜடம் அப்படி சம்மந்தம் ஏற்படும் போது அறிவுண்டாகுதான் அப்படிங்கிறாங்க எப்படி மத்திரம் இருக்கு மத்திரம் தனியார் கை தனியாக இருக்குது ரெண்டுக்கும் சம்மந்தப்பட்டது ஓசை அப்படி போகலங்கிறாங்க சம்மந்தம் ஏற்படு ரெண்டு இருக்கு சொல்லும்போது அது ரெண்டு சேரும் பொருந்தான் சேதனும் தன்மை கூட செய்யலாம் சொன்னால் அப்போது மற்றதெல்லாம் செய்யலாம் இல்லை எல்லா பொருளும் செய்யலாமில்ல ஓ ரெண்டு கைத்தட்டெலாம் சத்தம் வருது ஓ பொம்மை இருக்குது ஒரு பொம்மை இன்னொரு பொம்மை வராசலாக ரெண்டு பேருக்கு சம்பந்த பேர் விவகாரம் பண்ண மாட்டேங்கிறாங்களே இது ரெண்டு சைமும் பொம்மை தானே இன்னொரு சைரம் பொம்மை அது ஈஸ்வர பொம்மை ஜீவன் செய்கிறான் அந்த பொம்மைக்கு அறிவுண்டாகாமல் உண்டாகலாம் அது அந்த சேர்க்கறது யாரு தானாக சேருமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் பதில் இருக்கிறது அதனால சேர்ந்த பிறகு விவகாரம் இருக்கு அப்படிங்குற கருத்து மட்டும் வச்சுக்கிறாங்க அவங்க அப்படி ஆத்மா குணமே ஒடியா ஆத்மா வடிவம் இல்லை அறிவு வடிவம் இல்லை ஆத்மாவோட குண அறிவு குணம்னா ஒரு காலத்தில் இருக்கும் ஒரு காலம் போயிடும் அறிவுன்னா எப்போ இருக்கும் என்பது கருத்து அதை பற்றி சொல்றார் பதா போறது அறிவுக்கும் அறிவு செய்யும் கடாதி ஞானத்திற்கும் பிரகாசரூபமான அறிவை தரும் அறிவு வேறு பிரகாசாந்தரம் உண்டு என்று எண்ணும் உண்டென்று கருதானிற்கும் அறிவற்ற ஆன்மா சொகாசம் என்னும் ஞானம் இல்லாத குதர்க்க மூடர்க்கு அவேக மூலமான பிரலாபத்தை உடைய நியாய வைசேஷிற்கு அனவஸ்தை பலமாத்தீரும் அனவஸ்தா தோஷம் பிரயோஜனமாய் முடியும் அச்சேல் ஆன்மா அஞ்ஞாத வஸ்து என்றாமோ என அறிபடும் பொருள் நீ அல்ல ஞாதவஸ்துவாக நீ எப்படி அல்லையோ அப்படி அறிபடா பொருள் நீ அல்ல அஞ்ஞாத வஸ்துவும் நீ அல்ல பின்னன்மை எனின் அறிபொருளாகும் ஞாத வஞ்ஞாதமாகிய சகல பிரபஞ்சத்தையும் பிரகாசாந்திர அபேட்ச என்று அறியான் என்ற அனுபவ ரூபமான சொப்பிரகாச வசதிவே நீ ஜனம் இத்தன்மையனான வெண்ணை யான் எப்படி அறிவதெனின் உன்னை அனுபவித்து நீயே அறிவாய் அப்படி சொப்பிரகாச சொருபனான உன்னை பிரமாண தர்க்கங்களை விட்டு கர்த்திரு கர்ம பாவம் கலன்ற அனுபவத்திருந்து நீயே சாட்சாத்தியரிப்பாய் அப்படிங்கிறார் இதில் இது நீ ஆத்மா எல்லாம் கண்டு அறிவோம் அது சாட்சியு சொல்றீங்களே சரி அது போட்டும் மாயை இருக்கு மாயை வந்து அரிபடா அறிவும் பொருளாக இருக்கு அரிபடா பொருளாக இருக்கு அதாவது விவகாரம் உலகம் தோற்றாமல் அடிபடா பொருள் உலகம் தோற்றின அடிபடை பொருள் அப்படி இருக்கு அவனது மாயனுடைய சகாயத்தினால இப்படி ஞானம் உண்டாகுதா என்றெல்லாம் கேள்வி அதான் இல்லை அது ஒரு மூணு பாட்டு எல்லாம் விளக்கமா சொல்ற உன்னால் அறியப்படும் பொருள் யாவையும் உன் அறிவுகின்றன ஓதினை ஒக்கும் என என்னால் அறியா பொருளோ யானாகுவது எங்கனம் என்றாலுமே என்ன உன்னால் அறியப்படும் அத்தனையும் தள்ளுபடி பண்ணு சொல்றீங்களே அப்ப நான் யார் என்ன இருக்க அறியும் பொருளன் பொருளன் அறிவாகிய நீ என்ன பொருள்தான் பொறியின் பொறியின் வழி அறியும் பொருளோ போதக்கன் விழுத்து அறியும் பொருள் என்ன பொருளன் அறியா பொருள் காரணமாம் ஆகிய குறித்து அறியும் பொருள் காரியமாம் உலகின் நெறிய ஆழ்த்திகள் நான் நீ என்றன ஓதியும் எனவேண்டும் அறியும் பொருளன் லரியா பொருளன் அறிவாக நீனப்பொருள் தான் பொறியன் வடை நின்று அறியும் பொருளும் போதக்கன் விழுத்து அறியும் பொருள் விஷயங்கள் இந்தியங்கள் மூலமா அறியாது தத்துவானாலும் அறிய முடியும் தத்துவத்தினால எப்படி அறிவு சமாதி கொண்டா தான் முடியும் சுழித்த அவசையில எந்த அறிவை கொண்டு அறியினாங்க அங்கே யாருமே கிடையாது ரெண்டாவது வசதி இல்லை தானாக இருந்ததுனால அது நான் தான் என்று ஒத்துக்க வேண்டியிருந்தேன் அது எதை கொண்டு அறியிறது அது அணுபுத்தறிவானிய வினவீர் பரத்தை அறிவுறுதல் கவத்தை புலன் வினை மாறியே நனவில் சொலுத்தி நிலை வருண பொருட்டுகள் நலமாகவே பரத்தை அறிவதற்கு என்னையா நனந்து தந்தாதான் முடியும் அப்படிதான் திருத்தமா தெரியும் சந்தை தெரியும் அது வரைக்கும் சுருதி உத்தி பிரமாணங்கள் அனுபவ பிரமாணங்கள் அனுபவம் என்ன அர்த்தம் அழுந்தி அறிவு அர்த்தம் நன்றாக அழுந்தி அறிவது அனுபவம் பெரும் அப்படிப்பட்ட அனுபவம் எப்போ ஏற்படும் சமாதிரி ஏற்படும் அதனால்தான் இந்த காணாத பொருள் மாயை காணும் பொருள் உரலகம் இந்த ரெண்டும் நீ